ஸ்ரீகுருப்போ நம அபார கருணா சிந்தும் ஜானதும் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் நம் தர்மசாஸ்திரத்திலிருந்து யுகதர்மா அப்படிங்கிற பகுதியை பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி தர்மசாஸ்திரத்தில் உள்ள விஷயங்களை நாம் எப்படி கிரகிச்சிக்கணும் நாம் எப்படி தெரிஞ்சுக்கணும் இந்த தர்மசாஸ்திர விஷயங்களை யாரிடம் கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற அடிப்படையான விஷயத்தை தான் பார்த்துன்னு வரோம் தர்மசாஸ்திரம் சொல்பவர்களுக்கு ரொம்ப பொறுப்பு ஜாஸ்தி தர்மசாஸ்திரம் அப்படின்னா சட்டப்படிப்பு மாதிரி இப்போ உலகத்தில் சட்டப்படிப்பு இருக்குது அந்த உலகத்தில் உள்ள சட்டப்படிப்பை படித்தவன் தப்பு பண்ணக்கூடாது சட்டம் தெரிந்தவன் தவறு செய்யக்கூடாது தவறு செய்பவனுக்கு சரியான வழியை காண்பிக்கணும் தப்பு பண்ணவனெல்லாம் எப்படி அதிலிருந்து மீட்கிறது அப்படிங்கிறது மாத்திரமே சட்டம் படித்தவர்களுக்கு பொறுப்பு தவறை செய்ய விடாமல் எப்படி தடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் தர்மசாஸ்திரம் தர்மசாஸ்திரம் படித்தவன் அப்படின்னா மக்களை நேர்வ நேர்வழிப்படுத்தணும் நம்முடைய தர்மம் இதுதான் இதைதான் செய்யணும் அப்படின்னு சொல்லத் தெரியணும் அவர் அவர்கள் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்வது மாற்றமே தர்மசாஸ்திரம் படித்தவனுக்கு பொறுப்பு தன்னை சுற்றி உள்ளவர்கள் தர்மப்படி வாழறானா அப்படின்னு பார்க்கணும் இல்லாவிடில் சொல்லணும் எப்படி ஒரு குடும்பத்திற்கு ஃபேமிலி டாக்டர் அப்படின்னு வச்சுட்டுருக்கோம் குடும்ப மருத்துவர் அப்படின்னு வச்சுட்டுருக்கோம் நம்ம குடும்பத்தினுடைய ஹிஸ்ட்ரி பூரா அவருக்கு தெரியும் யாருக்கு எப்படி உடம்பு வாகு என்ன அவர்களுக்கு என்னென்ன நோயெல்லாம் முன்னாடி வந்திருக்கு என்ன விதமான மருந்துகள் எல்லாம் சாப்பிட்ருக்கா முன்னர் இப்போ என்ன மருந்துகள் சாப்பிட்டுருக்காங்கிறது அந்த குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்கள் அத்தனை பேருடைய ஹிஸ்ட்ரியும் அவருக்கு தெரியும் அவரை தான் ஃபேமிலி டாக்டர்னு சொல்கிறோம் ஏதாவது இருந்தாலும் அங்கே போனால் அவர் ஆரம்பத்திலிருந்து வைத்தியம் ஆரம்பிக்க வேண்டியதில்லை தெரியும் இவருடைய உடல்வாக இப்படிதான் தெரியும் மேற்கொண்டு வைத்தியத்தை ஆரம்பித்து பண்ணுவார் அதே போல் தான் ஒரு குடும்பத்திற்கு மருத்துவர் என்பதை ஃபேமிலி டாக்டர் அப்படின்னு எவ்வளோ முக்கியமாக வச்சுட்டுருக்கோமோ அதே போல தர்மசாஸ்திரம் தெரிந்தவர்கள் ஒருவரை பக்கத்தில் வச்சுக்கணும் எப்பொழுதுமே அவர்களிடத்துல நாம் அவ்வப்பொழுதும் கேட்டுண்டே இருக்கணும் இப்படி எல்லாம் இருக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்கணும் அவர்கள் அதை சொல்லணும் இதுதான் தர்மசாஸ்திரம் படித்தவர்களுக்கு உள்ள பொறுப்பு இதுதான் எப்படி உலகத்தில் சட்டம் படித்தவருக்குன்னு சில பொறுப்புகள் இருக்கோ அதே போல் தர்மசாஸ்திரம் படித்தவருக்குன்னு சில பொறுப்புகள் இருக்கு சட்டம் படித்தவர் அவருக்கு சுற்றி உள்ள மக்களை தவறு பண்ணினால் திருத்தணும் இப்படி சொன்ன இப்படி செய்யக்கூடாது சட்டப்படி தவறுது தண்டிக்க தண்டிக்கும்படி நேரும் அப்படிங்கிறத எச்சரிக்கை பண்ணணும் மக்களை நேர் வழிப்படுத்தணும் அதேபோல் தான் தர்மசாஸ்திரம் படித்தவரும் தன்னிடத்தில் யார் யாரெல்லாம் ஸ்னேகம் வச்சுட்டு நட்பு வச்சுருக்காளோ அவர்களுக்கு நல்லதை சொல்லிக்ண்டே இருக்கணும் அவர்களும் குடும்பத்தில் உள்ள விஷயங்களை தர்மசாஸ்திரம் படித்தவர்களிடத்தில் சொல்லணும் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லணும் தர்மசாஸ்திரம் படித்தவர்கள் அவர்களுக்கு ஆலோசனை சொல்லணும் இதெல்லாம் தர்மம் இப்படி செய்யணும் இப்படி தான் செய்யணும் இப்படி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லணும் தர்மசாஸ்திரம் படித்தவர்களுக்கு இவ்வளவு பொறுப்பு இருக்குது தர்மசாஸ்திரமே சொல்கிற பொழுது அத்தவோர்து ஏ விப்ராஹா கேவலம் நாமதாரகாக பரிஷத்துவம் நத்தேஷ்வஸ்தி சஹசிரகுணித்தேஷ்வபி ஒருத்தன் நிறையா படிச்சிருக்கான் அப்படிங்கிறதுனாலேயோ தர்மசாஸ்திரத்தையே முழுமையாக படிச்சிருக்கான் அப்படிங்கிறதுனாலேயோ அவன் தர்மசாஸ்திரம் தெரிந்தவன் அப்படின்னு ஆகாது என்ன செய்யணும்னா தர்மம் சொல்றபடி வாழணும் அவனும் தர்மசாஸ்திரம் சொல்றபடி வாழணும் அந்த வித்தியை முழுமையாக தெரிஞ்சிருக்கணும் அவன் சொல்லணும் அவனுக்கு தான் தர்மசாஸ்திர வித்துன்னு பேர் அப்படி இல்லாமல் வெறுமனா அந்த வித்தையை மாத்திரம் படித்தவர்கள் ஆயிரம் பேர் சேர்ந்து இருந்தாலும் ஆகாது அவர்களிடத்துல தர்மம் கேட்கணும்னு ஆகாது தர்மசாஸ்திரம் முழுமையாக படிச்சிருக்கணும் தர்மசாஸ்திரத்தில் சொல்றபடி வாழறவனாக இருக்கணும் தப்பு தண்டா செய்பவனாக இருக்கக்கூடாது இருந்தால் அவன் நாமதாரகாக தர்மசாஸ்திரம் தெரிந்தவன் பேர் அட்ட பேர் எழுதி வாசல்ல மாட்டி வச்சுக்கலாமே தவிர அவன் தர்மம் சொல்றதுக்கு லாயக்கில்லை அப்படின்னு நமக்கு மகரிஷிகள் காண்பிச்சிருக்கான் அந்த அளவுக்கு பொறுப்பு இருக்கு தர்மசாஸ்திரம் விஷயத்துல இதை முழுமையாக தெரிஞ்சின்றால்தான் நாம் மக்களை நேர் நேர்வழிப்படுத்த முடியும் சரியான வழியை காண்பிக்க முடியும் ஒன்றும் இல்லை ஒரு ஆச்சபணம் அபவுபஸ்பிருஷ்யான்னு பண்றோம் இல்லையா அனுஷ்டானங்களில் எந்த காரியத்தை பண்ணினாலும் கை அலம்பிக்கிறது ஒரு காரியம் இருக்கு இப்போ உலகத்தில் அது சட்டமாகவே வரப்போறது இன்னும் கொஞ்ச நாளில் அனைவரும் கட்டாயம் கை அலம்பிண்டாகணும்னு சட்டமாக வரப்போகுறது மகரிஷிகள் அப்பவே சொல்லியிருக்கா அவ்வப்பொழுது கையலம்பிக்கணும் அப்படின்னு சொல்கிற இடத்துல எப்போ போலாம் கையலம்பிக்கணும் அப்படின்னு காண்பிச்சிருக்கா இந்த விஷயம் ஆபஸ்தம்பர் பரிபாஷா சூத்திரத்தில் தான் காண்பிச்சிருக்கார் ரவுத்ராக்ஷ நைரித பைத்திருக்க சேதனை பேதனை நிரசன ஆத்மாபிமர்சனா நிச்சகிருத்வா அபஉபிருஷேத்து அப்படின்னு ஒரு சூத்திரம் பண்ணியிருக்காரு ஆபஸ்தம்பர் அதாவது ருத்ரன் என்கிற தேவத்தையை உத்தேசித்து நாம் ஹோமங்கள் செய்கிற பொழுதும் இராட்சசர்களுக்கு அப்படின்னு பாகத்தை கொடுக்கிற பொழுதும் நிருத்தி என்கிற தேவதைக்கு பாகம் கொடுக்கிற பொழுதும் பித்திருக்களுக்கு பாகம் கொடுக்கிற பொழுதும் சேதனை எந்த வஸ்துவை நறுக்கினாலும் எந்த ஒரு வஸ்துவை வெட்டினாலும் எந்த ஒரு விஷயத்தையும் நிரசனம் பண்ணுற பொழுது நிரசனம்னா ஒரு ஓரமாக போடுறது விசர்ஜனம் பண்ணுற பொழுதும் ஆத்மாபிமர்சனம் தன்னுடைய அங்கங்களை தொட்டு கொள்ளும் பொழுதும் அபஉபிரிஷேத் இந்த இடங்கள்லெல்லாம் கையலம்பிக்கணும் அப்படின்னு ஆபஸ்தம்பர் காண்பிச்சிருக்கார் பரிபாஷா சூத்திரத்தில் இப்படி நிறைய விஷயங்களை கல்பசூத்திரத்தில் பரிபாஷா என்கிற பகுதியில காண்பிச்சிருக்கா அதாவது நாம மந்திரங்கள் வேத மந்திரங்களை எப்படி சொல்லணும் எந்தெந்த வேத மந்திரங்களை எப்படி எப்படி எல்லாம் சொல்லணும் உச்சைர் ரிக்வேத சாமவேதாபியாம் கிரியத்தே உபாம்சு யஜுர்வேதேன ரிக்வேத மந்திரங்கள் சொல்லி பண்ணக்கூடியதான அனுஷ்டானங்கள் சாமவேத மந்திரங்களை சொல்லி பண்ணக்கூடியதான அனுஷ்டானங்களை உச்சைஹி எரஞ்சி சத்தம் போட்டு மந்திரம் சொல்லி பண்ணணும் உபாம்சு எஜுர்வேதேனா மெதுவா மந்திரம் சொல்லி மந்திரங்கள்னாலே அனுஷ்டானங்களை பண்ணணும் இப்படி எல்லாம் இந்த பரிபாஷா சூத்திர சந்நிபாத்தையே எந்த ஒரு காரியத்தை பண்றதுக்கும் ஒரு மந்திரம் சொல்லி பண்றோம் அப்படின்னா அந்த மந்திரம் முடியற தருவாயில அந்த காரியத்தை பண்ணணும் சுக்லாம் பரதரம் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னதனம் தியாயே சர்வ விக்னோபசாந்தஜே அப்படின்னு சொல்லி தலையில அஞ்சு தடவை குட்டிக்கணும் அப்படின்னா சர்வ விக்னோபசாந்தே அப்படின்னு முடிக்கிற தருவாயில் அஞ்சு தடவை குட்டிக்கணும் சுக்லாம்பரதனமும் சொல்லின்றே குட்டின்ண்டே இருக்கக்கூடாது மந்திரம் முடிகிற தருவாயில அந்த காரியத்தை பண்ணணும் ஆச்சபணமும் அச்சுதா ஜனமஹா அப்படின்னு முடிச்சுட்டும் ஆச்சபணம் பண்ணணும் அச்சுத சொல்லிண்டே ஜலத்தை குடிக்கக்கூடாது ஜலத்தை குடிச்சுவிட்டு மந்திரம் சொல்லக்கூடாது மந்த்ராந்தைகி கர்மாதேன் சன்னிபாதையே மந்திரம் முடிகிற தருவாயில் அந்த கர்மாவை ஆரம்பித்து செய்யணும் ஹோமம் பூஜை அப்படி நமஹா அப்படின்னு முடித்தப்புறம் புஷ்பத்தை போடணும் அர்ச்சனையில் சுவாஹா ஆ அப்படின்னு ஹோமம் பண்ணணும் சுவஹான்னு சொல்லிண்டே ஹோமம் பண்ணக்கூடாது ஸ்வஹாஆன்னு முடித்து அதுக்கப்புறம் நெய் அக்னியில் விழணும் இது அனைத்து இடங்களிலும் பொருந்தும் இந்த நியமங்கள் இதெல்லாம் பரிபாஷா சூத்திரங்களில் விரிவாக சொல்லப்பட்டுருக்கு இந்த பரிபாஷா சூத்திரங்கிறத அனைவரும் முழுமையாக தெரிஞ்சுக்கணும் ஏன்னா அடிப்படையான விஷயங்கள் அதில் நிறைய சொல்லப்படுறது மேற்கொண்டு அடுத்த உபன்யாசத்தில் பார்ப்போம்